ஒன்பது அப்துல்லாஹிபின் உமர் அபி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாங்கள் நபி அலி வசல்லாம் அவர்கள் காலத்தில் சில நேரங்களில் நடந்து கொண்டே சாப்பிடுவோம் நின்று கொண்டே பருகுவோம் திருமிதி ஒன்று இது ஹசன் சஹி என திருமதி இமாம் கூறுகிறார்கள்